அத்தியாயம் எண்பத்தி ஒன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹுவின் பெயரால் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதிரும்போது மலைகள் பெயர்க்கப்படும் போது ஒட்டகங்கள் கவனிப்பார்டு விடப்படும் போது ஒன்று திரட்டப்படும் கடல்கள் தீ உயிர்கள் மீண்டும் உடலுடன் சேர்க்கப்படும் போது என்ன பாவத்துக்காக கொல்லப்பட்டால் என்று உயிருடன் புதைக்கப்பட்டவள் விசாரிக்கப்படும் போது ஏடுகள் விரிக்கப்படும் போது வானம் அகற்றப்படும் போது நரகன் கொளுத்தப்படும் போது சொர்க்கம் அருகே கொண்டு வரப்படும் போது ஒருவன் தான் முற்படுத்தியதை அறிந்து கொள்வான் மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற முழுதும் மறையக்கூடிய நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன் பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக தெளிவாகும் காலை பொழுதின் ஜிப்ரீலின் சொல்லாகும் வலிமை மிக்கவர் அரிசிக்கு வானவர்களின் தலைவர் அங்கே நம்பிக்கைக்குரியவர் உங்கள் தோழர் முகமது பைத்தியக்கார அவரை ஜிப்ரீலை தெளிவான அடிவானத்தில் பார்த்தார் அவர் முகமது மறைவானவற்றில் கஞ்சத்தனம் செய்பவர் அல்லர் இது விரட்டப்பட்ட சைத்தானின் கூற்று அல்ல எங்கே செல்கிறீர்கள் இது அகிலத்தாருக்கும் உங்களில் யார் நேராக நடக்க விரும்புகிறாரோ அவருக்கும் அறிவுரை தவிர வேறில்லை அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை